வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நச்சினையின் செய்தி சேவை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி மார்வழி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களுடன் சந்தித்து பேசிய அமெரிக்க இளைஞரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக ஆட்சியர் சந்தீப் நந்துரி தெரிவித்துள்ளார் வங்கியில் கடன் பெறுவதில் சட்டத்திருத்தம் தேவை மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது கஜா புயல் பாதித்த பகுதிகளில் வரி வசூலை ஆறு மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வர்த்தகர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் நாகர்கோவிலையடுத்து புதுக்கடை அருகே கிருஷ்ணன் கோவிலில் பூட்டை உடைத்து ஐந்து பவுண்ட் நகை கொள்ளையடித்துச் செல்லப்பட்டுள்ளது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாமல் போனது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்தி அக்டோபர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற்ற குரூப் ஒன்று முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தற்காலிகமாக தேர்வாகியுள்ள நூற்றி எழுபத்தி ஆறு பேர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது புத்தாண்டு புதிய எழுச்சி வளர்ச்சியை வழங்கும் ஆண்டாக அமையும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை கூறியுள்ளார் திருவாரூரில் மின் கசிவு காரணமாக பேக்கரி உட்பட மூன்று கடைகளில் இருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் உச்சகட்ட அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மல்லிகைப்பூவை போலவே இருக்கும் நந்தியாவட்டை பூக்களையும் காக்கட்டான் பூக்களையும் சில்லறை வியாபாரிகள் மதுரை மல்லிகையுடன் கலந்து விற்பதாக புகார் எழுந்துள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்எல்சியில் மூன்றாவது சுரங்கம் அமைப்பதற்கு இருபத்தி கிராமங்களில் பனிரெண்டாயிரத்து ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கர்ப்பிணிக்கு எச்ஐ ரத்தம் அளித்த விவகாரம் அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு என் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் அரசாங்க அலுவலகங்களில் அலுவலக உபயோகத்திற்காக இன்னும் சிறிது காலத்திற்கு புதிய வாகனங்களோ ஏசியோ வாங்கக்கூடாது என மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் ஐயாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கன்னட சினிமாவின் அப்பா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட நடிகர் சிஹெச் லோக்நாத் நேற்று காலமானார் முத் தடை மசோதாவால் அமளி மாநிலங்களவைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வரும் நிதிக்குழுவை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சந்திக்க உள்ளார் மாணவர்களை வன்முறையில் ஈடுபட தூண்டிவிடும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேசியது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது புதுச்சேரியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க கோரி பாஜக நியமன எம்எல்ஏ தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ரோஸ் தீவு நீல் தீவு ஹேவ்லாக் தீவுகளுக்கு முறையே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீப் ஷாகித் தீப் மற்றும் ஸ்பராஜ் தீப் என மோடி பெயர் சூட்டியுள்ளார் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் குப்பைகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு மலேசியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு குதூகலத்துடன் பிறந்தது இதனையொட்டி அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி வருகின்றனர் ரஷ்யாவுக்குள் உளவு பார்த்ததாக மாஸ்கோவில் அமெரிக்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் வங்க தேசத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் ஆவாமி லீக் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் மேலும் ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் வழிகாட்டியும்ல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் வணிகச் செய்திகள் ரூபாய் நாற்பத்தி ஒன்று ஆயிரம் கோடி மோசடி கடந்த ஆண்டில் வங்கிகளுக்கு இழப்பு அதிகரிப்பு என்று ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அனைத்து சேவைகளுக்கும் ஆன்லைனில் மட்டுமே பணம் செலுத்தும் பணமில்லா பரிவர்த்தனை திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது பொங்கல் நெருங்குவதை முன்னிட்டு வெள்ளி கொலுசு உற்பத்தியில் தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர் ஏர் இந்தியா நிறுவன தலைமை பொறுப்புக்கு பொருத்தமான அதிகாரியை நியமிக்க வெளிநாடுகளிலும் தகுதியானவர்கள் தேடப்பட்டு வருகிறார்கள் என மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இந்தியா இடையில் நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா இரண்டு என முன்னிலை வகிக்கிறது கிரிக்கெட் விளையாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் தொடர்பான விவரங்களை அறிவிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு காலம் வழங்குவதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புரோ கபடி எலிமினேட்டர் ஒன்றாவது சுற்றில் மும்பையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு உத்தரப்பிரதேச அணி முன்னேறியுள்ளது திரைச்செய்திகள் ரஜினி நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியுள்ள உருவாகியுள்ள படம் பேட்ட இந்த படத்தின் கேரள வெளியீட்டு உரிமையை நடிகர் பிரித்திவ்ராஜ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது நடிகை ஸ்ரீதேவிக்கு ஜான்வி குஷி என்ற இரண்டு மகள்கள் இதில் ஜான்வி பிரபல இந்தி இயக்குநர் கரண் ஜோகர் இயக்கிய தடக் இந்தி படம் மூலம் கதாநாயகி உள்ளார் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வாசம் படத்தின் தீச யூ டியூபில் லட்சம் லைக்ஸ்களை அள்ளியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்